வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு சிசேரியனால் ஏற்படும் காயத்தை மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க மாசிக்காய் இதற்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது மாசிக்காயை எழைச்சி பெண்களுக்கு சிசேரனால் ஏற்பட்டுள்ள காயம் புண்கள் மேல ஒரு வேலை தொடர்ந்து பூசி வந்தால் வெகு சில நாட்களிலேயே காயங்கள் புண்கள் ஆறிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்